வணக்கம் ஜூலை இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கேந்திர புகட்டி கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆபரேஷன் தாகப் எனப்படுவது ஆர்பிஎப் எனப்படும் ரயில்வே போலீஸ் போர்ஸ் அதாவது ரயில்வே பாதுகாப்புப் படையால் தொடங்கப்பட்டுள்ளது இரண்டு முதல் ஏற்றுனோ ஆய்வக மையம் தமிழ்நாட்டில் உள்ள தேனி மாவட்டத்தில் அமைப்பதற்கு இந்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது மூன்று இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்ற இடம் புதுடெல்லி இனி இன்றைய கேள்விகள் 1. மனிதனை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டமானது எந்த ஆண்டுக்குள் நிறைவேற்றப்பட உள்ளது இரண்டு இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம்பெறுவது குறித்து உயர்மட்ட குழு உரையாடல் எங்கு நடைபெறுகிறது 3. பிரசார் பாரதி ஆராய்ச்சி ஒத்துழைப்புக்காக எந்த ஐஐடியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்